அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மனத்து உளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்து உளதாகும் அறிவு மனசுல இருக்கிற மாதிரி காட்டும் அறிவானது ஆனா அது யாரோட சேர்ந்து படுகிறானோ அதை பொறுத்து தான் அந்த அறிவு அவனுடைய மனசுல இருக்கிற மாதிரி காட்டும் ஒருவனுக்கு மனசுல அறிவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படும் போது அது அவனுடைய அறிவு மாதிரி நமக்கு தெரியும் ஆனா உண்மையிலேயே அவன் யாரோட பழுகிறானோ அவர்களை பொறுத்தது அவனுடைய தாய் தந்தை கூட இருக்கலாம் அப்படி மனத்து உளது போல காட்டி ஒருவருக்கு இனத்து உளதாகும் அறிவு ஒருவருக்கு இனத்து உலதாகும் அறிவு மனத்து உளது போல காட்டும் அப்படின்னு நம்ம இத பிரிச்சு புரிஞ்சுக்கலாம் மனம் தெளிவு பெறுவது நல்லதுதான் ஆனா அந்த தெளிவானது நிலைச்சு நிற்கணும்னு சொன்னா சமூகத்துக்கு பயன்படணும் மின்னல் நிலையான ஒளி ஆகாது தோன்றி மறைஞ்சிடும் அது மாதிரி ஒருவன் அறிவை அடைஞ்சிருந்தா மாத்திரம் போராது அது அவங்கிட்ட இருக்கிற மாதிரி இருந்து காணாம போயிடும் அந்த அறிவு நிலைக்கணும்னு சொன்னால் சமூகத்துக்கு அந்த அறிவு பயன்படணும் அப்படி பயன்படுமானால் அந்த அறிவு காலங்காலத்துக்கு நிலைத்திருக்கும் சமூகத்தில் பல பேருக்கு அது பயன்படும் சமூகம் இருக்கிற வரைக்கும் அவனுடைய புகழும் போற்றப்படும் ஆகையினால அறிவாகிய செயல் அதான் நிறைய அறிஞ்சிக்கிறது அறிஞ்சதை பிறரோட பகிர்ந்துக்கிறது அப்படி நிலைக்கணும்னா நல்லின சேர்க்கை வேண்டும் நல்லவங்களோட பழகினா தான் அறிவு வந்து நல்ல முறையில் பயன்படும் சிற்றின சேர்க்கை அதாவது துசங்கம் தீயவர்களுடைய சேர்க்கை அல்பமான ஜனங்களுடைய சேர்க்கை எல்லாம் செயற்கையினால பெற்ற நல்லறிவு கூட நிலைக்காது தீய வழியில்தான் போகும் என்கிற கருத்தும் இதற்குள்ளே அமைந்திருக்கிறது இந்த குரலுக்கு ஒரு அர்த்தம் சொன்னோம் முதல்ல அதாவது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு அவன் சேர்ந்திருக்கக்கூடிய ஜனங்களை பொறுத்துத்தான் ஏற்படுகிறது என்று ஒருத்தனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அறிவும் சேர்ந்திருக்கக்கூடிய ஜனங்களை பொறுத்துத்தான் அது சமூகத்துக்கு நல்ல அல்லது தீய முறையிலேயோ பயன்படும் அப்படிங்கிற கருத்தும் இந்த குரல்ல இருக்கிறதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் தோட்டக்காச்சாரியரும் பாணினி மகரிஷியும் அவர்களுடைய சத்சங்கத்தினால உயர்ந்த அறிவை பெற்றார்கள் அந்த அறிவு எல்லோருக்கும் பயன்படக்கூடியதாகவும் ஆயிற்று என்று கேள்விப்படுகிறோம் பாணினிங்கிறவர் பரிணதன் அப்படிங்கிற ஒரு அந்த புதல்வர் இளமையிலேயே தந்தை தாய் ரெண்டு பேரையும் இழந்து விட்டார் வறுமையில் ரொம்பவும் உழன்றார் வாழ வழி இல்லாம பாட்டலிபுரத்துக்கு போனார் கடைசியில் அங்க வாசர் அப்படிங்கிற ஒரு பெரியவர் தர்சனம் பண்ணினார் அவர் நிறைய படித்தவர் நிறைய கலைகள் பயின்றவர் பெரிய பண்டிதர் வேத தர்மங்களையெல்லாம் நன்றாக தெரிஞ்சவர் பல மேதைகள் அவர்கிட்ட வந்து உயர்ந்த வித்தைகளெல்லாம் மனப்பாடம் பண்ணி அர்த்தம் தெரிந்து கொண்டார்கள் இவரும் அவரிடத்தில் அவருக்கு சேவை பண்ணி நிறைய பழகி கொண்டு நல்ல சாஸ்திரங்களையும் ஆத்ம தத்துவங்களையும் நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொண்டார் ரொம்ப மந்த புத்தி உடையவராக இருந்தாலும் கூட அவருடைய சத்சங்கத்தினால ரொம்ப தெளிவான ஞானத்தை அடைஞ்சார் அதுலையும் சாமர்த்தியத்தையும் அடைஞ்சார் பகவானையும் விடாம பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருந்ததுனால இவருக்கு அந்த ஞானம் ரொம்ப பலப்பட்டது வடமொழியில அஷ்டாத்தியாயி அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை ரொம்ப விளக்கமா ரொம்ப விசேஷமாக அவர் இயற்றினார் அவர் எழுதின அந்த இலக்கண நூல எல்லோரும் கற்று பெரியோர்களெல்லாம் கற்று அதனுடைய விதிமுறைகள் அதில் இருக்கக்கூடிய சூக்மான அம்சங்கள் மதிநுட்பங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு எல்லா பண்டிதர்களும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் புகழ்ந்து பாடினார்கள் இந்த சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கக்கூடிய அந்த பாணினியினுடைய வியாக்கரணத்துக்கு பாணினியம் அப்படின் இவருடைய பேராலேயே விளங்குகிறது பதஞ்சலி மகரிஷி அதற்கு ஒரு அற்புதமான விளக்க உரையை செய்திருக்கிறார் அதுக்கு பேர் மகாபாஷ்யம்னு பேரு பாணினிய பகவான் அப்படின்னு சொல்லி மேதாவிகள்லாம் அவரை போற்றுகிறார்கள் அறிவுங்கிறது மனிதனுடைய மனசுல உற்பத்தி மாதிரி தோன்றினா கூட அது அவன் பழகிற ஜனங்களை பொறுத்துத்தான் அது பயனுள்ளதாக ஆகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பதவுரையை பார்ப்போம் அறிவு அந்த சிறப்பான அறிவு ஒருவருக்கு ஒருவனுக்கு மனத்து அவனுடைய மனத்திடத்து உளது போல இருப்பது போல காட்டி காட்டினாலும் இனத்து அவன் சேர்ந்துள்ள இனத்தினால்தான் உளதாகும் அந்த அறிவு உண்டானது பயனுடையதாகிறது என்று புரிந்து வேண்டும் அந்த சிறப்பான அறிவு ஒருவனுக்கு அவனுடைய மனத்திடத்தை இருப்பது போல காட்டினாலும் அவன் சேர்ந்துள்ள இனத்தினால்தான் அந்த அறிவு உண்டானது என்றும் அது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது என்றும் நாம் புரிந்து வேண்டும் மனத்து போல காட்டி ஒருவர்க்கு இனத்து அறிவு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயும்